தொள்ளித்தி ஐந்து அறிவிக்கின்றார்கள் நாங்கள் என்றும் அலிஹி வசல்லாம் அவர்கள் வந்து உட்கார்ந்தார்கள் அவர்களை சுற்றி நாங்கள் உட்கார்ந்தோம் அவர்களுடன் ஒரு கை தடி இருந்தது தன் தலையை குனிந்த அவர்கள் தன் கை தடியால் தரையை தோன்றினார்கள் பின்பு ஒருவரின் தங்குமிடம் நரகம் தங்கம் இடம் சொர்க்கம் என உங்களில் யாருக்கும் எழுதப்படாமல் இருப்பதில்லை என்று கூறினார்கள் எங்களின் உள்ளபடி நடக்கிறது என பொறுப்பு சாட்டிவிட்டு நாங்கள் இருந்து என்று நபி கேட்டார்கள் நீங்கள் நற்சையில் செய்யுங்கள் சொர்க்கம் நரகம் எதற்கு படைக்கப்பட்டதோ அதை அடைய உள்ள வழிகள் அனைத்தும் இலகுவாக அமைந்திருக்கும் என்று நபி சொல்லு அலிஹல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று மூன்று ஆறு இரண்டு முஸ்லிம் இரண்டு ஆறு நான்கு இது நீண்ட ஹதீசின் ஒரு பகுதியாகும்